அவர்கள் கூறியதாவது எல்லா தொழுகைகளிலும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கேட்கும் விதமாக ஓதியவற்றை உங்களுக்கு கேட்கும் விதமாக ஓதுகிறோம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சப்தமின்றி ஓதியதை நாங்களும் சப்தமின்றி ஓதுகிறோம் அல்ஹம் அத்தியாயத்தை மட்டும் ஓதினால் அது போதுமாகும் அதைவிட அதிகமாக ஓதினால் அது சிறந்ததாகும்